அவருக்கு அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட மற்றும் கூடுதலாக மூன்று நாட்கள் ஆக பத்து நாட்கள் வரை அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் உரையின் போது தரையில் கிடக்கும் கற்களை தொட்டு விளையாடிக் கொண்டிருந்தால் அவர் ஜும்மாவின் நன்மையை இழந்துவிட்டார் என்று நபி சொல்லாஹு அலிவசல்ல அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் எட்டு ஐந்து